அப்துல்லா பின்னர் என்னிடத்தில் நீர் ஆடுகளை விழிப்பதிலும் செல்வதிலும் நீர் ஆடுகளுடன் சென்றால் அல்லது காட்டுப்புறம் சென்றால் தொழுகைக்காக பாங்கு செல்லும் போது உரத்த குரலில் சொல்கிறார்கள் காரணம் பாங்கு சப்தத்தை கேட்கின்ற ஜின்னாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் அவருக்காக மறுமை நாளே பரிந்துரை செய்வார்கள் எனக் கூறிவிட்டு இவ்வாறு நபி சொல்லாக அழகிய செல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்றும் கூறினார்கள்